ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடியதான வரிசையில் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியதான தர்ம காரியங்களை விடக்கூடாது பட்டாவது அந்த காரியத்தை செய்துடணும் இதிலே ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது அதை இத காரணம் காட்டி நாம் இந்த காரியங்களை குறைக்கிறதோ அல்லது தவிர்ப்பதோ கூடாது எப்படியாவது செய்துதான் ஆகணும் என்கிற எண்ணத்தை நாம் வளர்த்துக்கணும் செய்துக்கலாம் அப்புறம் செய்துக்கலாம் அதற்கு என்ன வழி இருக்குது என்று நாம் தேடக்கூடாது அப்படி நாம் அப்படி ஒரு எண்ணம் வந்ததின் காரணமாகத்தான் நிறைய விஷயங்கள் வழி மாறி போயிடுத்து செய்ய வேண்டியதான முறை மாறிப்போய் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதான வழியும் விட்டு போய் நிறைய எழுந்துட்டோம் நாம் ஆகையினாலே இந்த விஷயத்திலே நமக்கு விழிப்புணர்வு அதிகமாக வேணும் என்கிறதுனாலே தான் அடிக்கடி இதை வலியுறுத்தி சொல்லின்றே வரும் இதற்குன்னு வேதத்தில் ஒரு இந்த சரித்திரத்தை நாம் முன்னரே பார்த்துருக்கோம் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இன்னொரு முறை அந்த சரித்திரத்தை பார்க்குறோம் பல இடங்களில் வேதம் நமக்கு சரித்திரங்களை சொல்லி அந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது எந்த அதில் இந்த சரித்திரம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் யாராக இருந்தாலும் முறைப்படிதான் செய்தாகணும் மாற்று வழி கிடையாது என்பதற்காக இந்த சரித்திரத்தை வேதம் காண்பிக்கிறது தேவாசுராசன்ய்தா ஆசன்ன தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த சமயம் பெரிய யுத்தம் பிரம்மாண்ட யுத்தமாக நடக்கிறது வலது பக்கம் பார்த்தால் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் தேவசை இடது பக்கம் பார்த்தால் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் அசுர சைன்யம் அப்படி பெரிய சைன்யமாக இருந்து அந்த யுத்தமானது நடக்கிறது ச பிராப தெரிந்திரன் ஜேஷ்டம் புத்திரம பண்யதத்தா அந்த யுத்தத்தில் தேவசைத்தில் ராஜா யாரு அப்படின்னா இந்திரன் அந்த யுத்தத்துக்கு ஆலோசகர் அட்வைசர் யார் அப்படின்னா பிரஜாபதி அந்த பிரஜாபதியினுடைய ஆலோசனையில் மேற்பார்வையில் அந்த யுத்தம் நடக்கிறது அந்த நடக்கிற யுத்தத்தை பார்த்து பிரஜாபதிக்கு ரொம்ப கவலை வந்துட்டது என்ன பண்ணினார் யுத்தம் நடந்துட்டுருக்கிற பொழுது நடுவில் இந்திரனை கூப்பிட்டு இங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுணுடு அப்படின்னு அனுப்பிட்டார் ராஜாவான இந்திரன பிரஜாபதி ஏன்னா நேதே நமசுரா பலி என்ன இருந்தாலும் அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி அவர்கள் ஒரு கட்டுப்பாடாக யுத்தம் செய்பவர்கள் கிடையாது யுத்தம் செய்யணும்னா அதற்குன்னு ஒரு முறை அசுரர்கள் அந்த முறையெல்லாம் கடைபிடிக்க மாட்டான் ஆகையினாலே இந்த ஏதோ ஒரு குறுக்கு வழியில் இந்த ராஜாவான இந்திரனை அடிச்சுட்டால் அப்போது யுத்தம் அவர்களுக்கு வெற்றியாக போயிடும் என்று கவலைப்பட்டார் பிரஜாபதி அதுதான் ராமாயணத்தில் ரொம்ப ஆச்சரியம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்தம் நடக்கிறது ராவணன் பக்கம் பயிற்சி பண்ணின வீரர்கள் ஒவ்வொருவரும் பலிஷ்டர்கள் பலவான்களான வீரர்கள் இந்த பக்கம் வானர சைன்யம் வானரங்கள்தான் வீரர்கள் வானரங்கள்லாம் என்ன யுத்த பயிற்சி பண்ணியிருக்கா இல்லை அவைகள்லாம் முறையாக யுத்தம் பண்ண பயிற்சி கிடையாது அவைகளுக்கெல்லாம் ஆயுதங்களை எடுத்து பிரயோகம் பண்ண தெரியுமா தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சைன்யத்தை வச்சுண்டு அந்த யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சார் என்பது தான் ராமனிடத்தில் ஆச்சரியமாக நாம் பார்க்குறோம் பயிற்சி கிடையாது வானரங்களுக்கு செடார்னு மேலே ஏறி தலையில் உட்காந்து மூஞ்சியை பிடுங்கிடும் அப்படிப்பட்ட ஒரு பிராணியை வச்சுண்டு எப்படி ஜெயிச்சார் என்பது ஆச்சரியமான விஷயம் ராமாயணத்தில் அதுதான் தர்மப்படி ஒருவன் வாழ்ந்தால் தர்ம எண்ணத்தில் தர்மக்காரியங்களை செய்து கொண்டோ தர்மத்தில் விஸ்வாசத்தோடு ஒருவன் வாழ்ந்தான் திரியஞ்சோப்பி சகாயதாம் பசு பட்சிகள் பிராணிகள் கூட சகாயம் பண்ணும் தர்ம வழியில் வாழறவனுக்கு ஆனால் தர்ம சிந்தனை இல்லாமல் எப்படி குறுக்கு வாழலாம் அப்படின்னு நினைப்பவனுக்கு சோதரோப்பி விமுஞ்சதி சகோதரனாக இருந்தால் கூட கைவிட்டுடுவான் அதையும் ராமாயணத்தில் பார்க்குறோம் தர்மம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று தர்ம ரூபமான ராமன் இருந்ததுனாலே வானரங்களெல்லாம் சகாயம் செய்து ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ராவணன் குறுக்கு வழியில் அதர்ம வழியில் போனதினாலே சகோதரனான விபீஷணன் கூட கை விட்டுட்டு வந்துட்டார்னு ராமாயணத்தில் அதுபோல் பிரஜாபதியானவர் கவலப்பட்டு இந்த அசுரர்களிடத்திலிருந்து ராஜாவை காப்பாற்றுறது கஷ்டம் ஏதாவது ஒரு முறையில் அடிச்சி சம்ஹாரம் செய்துடுவா ராஜாவான இந்திரனை என்று கவலப்பட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு அனுப்பிவிட்டார் பிரஹ்லாதோ ஹவைக்காயா தவஹா அசுர சைன்யத்தில் ராஜா யார் அப்படின்னா விரோசனன்னு பேர் அந்த அசுர சைன்யத்தில் ஆலோசகர் பிரஹ்லாதன் பிரஹ்லாதன் யாருன்னா காயாதவஹா கயாதவனுடைய புத்திரனான பிரஹ்லாதன்தான் ஆலோசகர் அசுர சைன்யத்தில் விரோச்சனஸ்வம் புத்திரமபன்யதத்தா அந்த அசுர சைன்ய ராஜாவான விரோச்சன பிரஹ்லாதன் இங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு விட்டார் ஏன்னா நேதேன்தேவா அகனன் நிதி எழுத்த சைன்யத்தில் ராஜா இல்லாமல் இருக்கு இங்கேயோ ஓடி போயிட்டார் இந்திரன் காணம் ஆகியனாலே நீயும் ஓடி போயிடு அப்படின்னு சொன்னார் பிரஹ்லாத் என்ன தேவாவையத் தக்னே குருவதா ததசுரா அகுர்வதா தேவதைகள் என்ன செய்தாலும் அப்படியே காபி பண்ணி செய்வது தான் அசுரர்களுடைய தேவர்கள் என்ன செய்தாலும் அதை பார்த்து அதே போல் செய்கிறது அது சிலது நல்லதாக முடியும் சிலது நஷ்டமாக போகும் அதுபோல் இங்கே ராஜாவை காணும் என்று இங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு விரோசனனை சொன்னார் ரெண்டாவது காரணம் நேதே நந்தேவா அகனந்நிதி என்ன இருந்தாலும் தேவதைகளுக்கு தர்ம பலம் இருக்குது குறுக்கு வழியில் போகிறவர்கள் கிடையாது தேவர்கள் அவர்களுக்கு தர்மம் கூட இருப்பதுனாலே ஜடார்னு திடீர்னு ஏதாவது அற்புதம் மாதிரி நடக்கும் இடி மாதிரி இடிச்சு மின்னல் மாதிரி வரும் அப்படியே அசுர சைன்யம் அவ்வளவும் விழுந்துடும் தர்மங் காரணமாக தர்மம் அவர்களுக்கு இருப்பதுனாலே ராஜாவான விரோசனனை அடிச்சுடுவா தேவதைகள் என்று கவலைப்பட்டு இங்கேயாவது ஓடிப்போயிடுன்னு அனுப்பிட்டார் பார்த்தால் இரண்டு பக்கமும் ராஜா இல்லாமல் யுத்தம் நடக்கிறது எப்படி நடக்கும் பார்த்தார்கள் வீரர்கள் தேவசைன்யத்தில் உள்ள வீரர்கள் எல்லோரும் நாலா பக்கமும் தெரித்து ஓடினான் ராஜாவே உயிருக்கு பயந்து எங்கேயோ ஓடி போயிட்டார் இனி நாம் யுத்தம் பண்ணி என்ன ஆக போகிறது என்று நாலா பக்கமும் தெரித்து வீரர்கள் இதை மற்ற தேவர்கள் எல்லாரும் பார்த்தார் இது என்ன ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் யுத்தம் நடக்கிறதே என்று கவலைப்பட்டு பிரம்மாவனிடத்தில் வந்தால் தேவர்கள் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்